ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் தொடர்ந்து ஸ்ரீ தர்மத்தை பார்த்துன்னு வரும் அதில் இந்த பகிஷ்டா நியமங்கிறது ரொம்ப முக்கியம்ங்கிறத வேதம் நமக்கு எவ்வளவு வலியுறுத்தி காண்பிக்கிறதுங்கிறத பார்த்துன்னு வரும் அது மாதிரி எல்லாம் கட்டுப்பாடுகளோடு இல்லைன்னா என்ன ஆறுது அப்படின்னு வேதம் நமக்கு நிறையா உதாகரணங்களோடு காண்பிக்கிறது அப்போது அது மாதிரிலாம் இன்றைக்கி ஜனங்கள்லாம் இருக்கான்னு இந்த காரணத்தினால்தான் அப்படி இருக்காளா அப்படின்னு கேட்கக்கூடாது இந்த காரணத்தினால்தான் அப்படி இருக்கான்னு நாம் உறுதியாக சொல்ல முடியாது இப்போது கண் இல்லாமல் குழந்தைகள் இருக்குது அப்படின்னா தாயாக இருந்த கட்டுப்பாடுகளோடு இல்லாதத்தினால்தான் இப்படி பிறந்ததா அப்படின்னா ஆமாம்னு நாம் சொல்ல முடியாது அதுதான் தர்மசூக்மம்னு பேர் தர்மம் எப்படி எங்க வேலை செய்யும்னு நம்மால் கண்டுபிடிக்க முடியாது இருக்கலாம் அப்படின்னு வேணால் சொல்லலாமே தவிர அதுதான் அப்படின்னு நாம் உறுதியாக சொல்லப்படாது சொன்னால் நமக்கு அந்த பாபத்தில் நமக்கும் பங்கு வருது அப்படிங்கிறது ஒன்றும் தப்பாக சொன்னோங்கிற பாபம் வேறு இப்படி ரெண்டு விதமான பாபம் நமக்கு வருது ஆகையினாலே இது மாதிரிலாம் வேதம் சொல்கிறது அப்படின்னா அந்த கட்டுப்பாடுகளோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி சொல்கிறது இப்போ வியாதிகளோட குழந்தைகள்லாம் பிறக்கிறது அப்படின்னா இதுக்கு காரணம் இதுவா அப்படின்னா இருக்கலாம் ஏன் அப்படி இழுத்து விட்டுக்கணும் அதான் லோக்கத்தில் சொல்லுவா வேலியில் போகிற ஓனாய் என்ன எடுத்து இடுப்பில் வச்சுருந்தான்னு சொல்கிறது ஏன் அப்படி இருக்கணும் இது மாதிரி கட்டுப்பாடோட இருந்துட்டால் நமக்கு இந்த சிரமம் வராமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு கட்டுப்பாடுகளை நமக்கு வேதம் சொல்கிறது மேலும் பழைய நாளில் இந்த குடுகுடுப்பை காரன் வருவாள் வாசலில் குடுகுடுப்பாண்டின்னு சொல்கிறது அவெல்லாம் துர்தேவதைகளை உபாசிக்கிறவர்கள் அவர்கள்தான் இல்லை நிறையா பேர் அது மாதிரி உண்டு துர்தேவதைகள்னால் யக்ஷினி முதலிய தேவதைகளை உபாசிக்கிறவர்களுக்கு இயற்கையாகவே சில விழுப்புகள் வேணும் இப்போ நாம் உபாசி தேவதைகள் மூன்று விதமாக இருக்கா சாத்விகமான தேவதைகள் தாமசமான தேவதைகள் இராஜசமான தேவதைகள்னு தேவதைகளை உபாசிக்கிறதுல மூன்று விதம் சாத்விகமான தேவதைகள்னால் நாம் உபாசிக்கிற தேவதைகள்லாம் சாத்விகமான தெய்வங்கள்னு பேர் அக்னி பரமேஸ்வரன் மகாவிஷ்ணு அம்பாள் மகாலக்ஷ்மி சரஸ்வதி இது மாதிரி தேவதைகள்லாம் நாம் உபாசிக்கிறோம் விரதம் மூலமாக இவைகள்லாம் சாத்விகமான தேவதைகள்னு பேர் சாத்விகமான தேவதைகளுக்கெல்லாம் அந்த நியமந்தான் முக்கியம் இப்போ நாம் சிவ பூஜை அந்த சுவாமிக்கு பண்ணுற அபிஷேகம் பலவிதமான அபிஷேகங்கள் பண்ணுறோம் பலவிதமான நைவேத்தியங்கள் பண்ணுறோம் அதனால் சுவாமி திருப்திப்படுறாரா அப்படின்னா இல்லை சாத்விகமான பூஜைகளில் நாம் இருக்கிற கட்டுப்பாடுகளால் தேவதைகளை சந்தோஷப்படுறா அப்படின்னு மந்திரசாஸ்திரம் சொல்கிறது ஆதிசங்கர் சொல்கிறார் பிரபஞ்ச சாரங்கிற கிரந்தத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா சாத்விகமான தெய்வங்களை பூஜை பண்ணுறதுனால அதாவது நாம் ஆற்றுலேயே பஞ்சாயத்தனமாக வச்சுட்டு பூஜை பண்ணுறோம் அல்லது சில விக்கிரகங்களை வச்சுருந்து பூஜை பண்ணுறோம் இந்த சுவாமி பூஜைகள்னால சுவாமி சந்தோஷப்படுறார் அப்படின்னா நாம் பண்ணுற அபிஷேகத்தினால் நாம் பண்ணக்கூடிய நைவேத்தியத்தினால் நாம் பண்ணக்கூடிய கற்பூரகாரத்தினாலே அவர் சந்தோஷப்படலை நாம் எவ்வளோ கட்டுப்பாடுகளோடு இருந்து பூஜை பண்ணுறோம்ங்கிறத பார்த்து தான் சுவாமி சந்தோஷப்படுறார் அதே தெய்வங்கள் இருக்குது இப்போ இந்த கருப்பண்ண இப்படியெல்லாம் தெய்வ தேவத்தைகள் அவள்லாம் ராஜசமான தெய்வங்கள்னு பேர் ராஜசமான தெய்வங்கள்னால் அவளுக்கு நேவேத்தியங்கள்லாம் தனி அவளுக்கு பூஜை பண்ணுறவர்கள் வேற அவளுக்கு உள்ள கட்டுப்பாடுகள் நியமங்கள் தனி அவர்கள் எதனால் சந்தோஷப்படுறா அப்படின்னா இவர்கள் சொல்கிற சப்தங்கள்னால் சந்தோஷப்படுறா ராஜசமான தெய்வங்கள் அதான் சத்தம் போடுவா அந்த ஒடுக்கை அடிச்சுண்டு ரொம்ப சத்தம் போடுறது ஹோன்னு சத்தம் போட்டு அப்படி பண்ணுறது அந்த சப்தத்தினால சந்தோஷப்படுற ராஜசமான தேவதைகள் தாமசமான தெய்வங்கள் எப்படி சந்தோஷப்படுறது அப்படின்னா அந்த ராத்திரி வேளையில் பூஜை பண்ணுறது யக்ஷினி முதலிய தெய்வங்களை சொல்கிறது அர்த்தராத்திரியில் பூஜை பண்ணுற தெய்வங்கள் அர்த்தராத்திரியில் ஆராதிக்கக்கூடிய தெய்வங்கள் எப்படி சந்தோஷப்படுறதுன்னா உருவத்தினால சந்தோஷப்படுறது அதான் இந்த குடுகுடுப்பைக்காராலாம் வரும் வந்தால் அவர்களுக்கெல்லாம் என்ன பலம் அப்படின்னா அந்த எவ்வளவு தூரம் விழுப்பாக இருக்காலும் அவளுக்கு அந்த அளவுக்கு அந்த தெய்வம் கட்டுப்படும் துணி கொடு துணி கொடுன்னு கேட்பாள் வாசலில் வந்து பழைய துணி இருந்தால் கொடு பழைய துணி இருந்தால் கொடுன்னு பழைய துணி தானே அப்படின்னு நாம் அள்ளி கொடுப்போம் ஸ்திரீகள்லாம் என்ன பண்ணுவா பெண்கள் இது கட்டின்ற எல்லாம் பழசு இருக்கும் அதை கொடுப்பாள் இந்த தூரமான சமயங்களில் கட்டிக்கக்கூடிய புடவை இருக்கு அதை தான் முக்கியமாக அவ வச்சுட்டு பூஜை பண்ணுவாள் கொடு கொடுப்பக்காரன் ஏன் அப்படின்னா அந்த தூரமாற சமயங்களில் அவ கட்டின்ற புடவையை கட்டிண்டு அவன் என்ன சொன்னாலும் அந்த தெய்வம் கேட்கும் இந்த பெண் எனக்கு வேணும் கொண்டு வந்து கொடுன்னா கொண்டு வந்து கொடுத்துடும் அந்த தெய்வம் இந்த வீட்டில் என்னை கொண்டு போய் சேர்த்துடு அப்படின்னா அவன் கொண்டு போய் சேர்த்துடும் அந்த தெய்வம் அப்படி சொன்னதை கேட்கும் ஆகையினால்தான் இந்த கட்டுப்பாடுகள் அவர்கள் வந்து ஜனங்களோட ஜனங்களாக பேசக்கூடாது ஜனங்களோட ஜனங்களாக உட்காரக்கூடாது ஜனங்களோட ஜனங்களாக அவ சாப்பிடக்கூடாது இந்த நியமங்கள்லாம் நமக்கு ஏன் வேதம் சொல்கிறது அப்படின்னா இவர்களுக்கு இவர்களை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த சமயம்தான் அவளுக்கு சரியான நேரம் அவர்கள் சாப்பிட்ட மிச்சத்தை சாப்பிட்டா அவர்கள் கட்டுப்பட்டுடுவான் ஆகையினால்தான் அவ சாப்பிட்ட மிச்சத்தை நாய்க்கு கூட போடக்கூடாதுன்னு சாஸ்திரம் அவள் சாப்பிட்ட அன்னத்தை எங்கேயாவது குழியில் கொண்டு போய் போட்டு மூடிடணும் அல்லது ஜலத்தில் போட்டு விடணும் நாய்க்கு போடப்படாது அப்படின்னு ஏன்னா அந்த சமயங்களில் அவள் என்ன சொன்னாலும் அவளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கிறது அதனால் அந்த அவள் கட்டிக்கிற துணி தனியாக இருக்கணும் அவள் சாப்பிட்ற தட்டு தனியாக இருக்கணும் அந்த அந்த ஒரே தட்டில் தான் சாப்பிடணும் அவள் உபயோகப்படுத்தக்கூடிய பாத்திரங்கள் தனியாக இருக்கணும் இதெல்லாம் நாம் பாராவாரியாக வச்சால் இந்த துர்தேவத்தைகள் வந்து அங்கே வேலை செய்யும் அவளுக்கு அவர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பாத்திரங்களை துர்தேவத்தைகளை வந்து தொட்டதுன்னா அவர்களுக்கு புத்தி சரியானபடி வேலை செய்யாமல் இருக்கும் அது மாதிரி சிரமங்கள்லாம் அவளுக்கு வருங்கிறதுனால தான் இந்த கட்டுப்பாடுகளை வேதம் நமக்கு சொல்கிறது அப்படி அகர்வேன பா மண்பாத்திரங்களில் சாப்பிட்றது அப்படின்னு வச்சுக்கக்கூடாது அந்த மூணு நாளை மூணு நாளில் மண் பாத்திரங்களில் சாப்பிடக்கூடாது குடிக்கிறதுக்கு ஜலம் தனியாக பாத்திரம் வச்சுக்கணும் அவர்கள் குடித்த ஜலம் மிச்ச ஜலத்தை யாரும் குடிக்கக்கூடாது அவள் சாப்பிட்ட இந்த ஜலத்தை மிச்சம் எந்த புருஷன் சாப்பிட்றானோ அந்த புருஷன் அவளை பார்த்து ஆசைப்படுவான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அப்படி ஆசைப்படலாமா அது தப்பு இல்லையா அதனால தான் இந்த கட்டுப்பாடுகளை நமக்கு சொல்கிறது அப்படி இந்த கட்டுப்பாடுகளோடு இருக்கணும்னு இந்த அளவுக்கு வேதம் நமக்கு வலியுறுத்தி காண்பிக்கிறது இந்த பகிஷ்டா நியமங்களை அந்த சரித்திரம் மேற்கொண்டு என்ன நடந்தது அப்படின்னா இந்திரன் அந்த மூன்று பேருக்கு பாகங்களை கொடுத்தது போக பாக்கி முப்பது கையில் இருந்தது இந்திரன் என்ன பண்ணிடுறார் அதை ரெண்டாக பிரித்து வன்னோ பிரதம ஜிஹ்வாசு நதீனாம் பிரதமோதகே அப்படின்னு அக்னியினுடைய முதல் நாக்களை கொண்டு போய் ஒரு பாதியை தோஷத்தை இன்னொரு பாதி தோஷத்தை நதிகளில் கொண்டு போய் விட்டுட்டார் அதனால தான் அக்னிக்கு ஏழு நாக்கு சத்தஜிஹ்வகான அக்னிக்கு பேர் ஏழு நாக்கு அக்னிக்கு அதில் முதல் நாக்கில் அந்த தோஷத்தை வச்சு விட்டார் அக்னி என்ன பண்ணினார் அந்த தோஷத்தை சூரியன்ட்ட கொண்டு போய் வச்சுவிட்டார் சூரியன்ட்ட கொண்டு போய் கொடுத்து விட்டார் அந்த தோஷத்தை அந்த சூரியன் அந்த தோஷத்தோடு தான் உதய காலத்திலையும் அஸ்தமன காலத்திலேயும் சூரியனை பார்க்கப்படாதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது அதற்கு காரணம் சிக்க சிவேர்னு இருக்கும் அந்த உதய காலத்திலையும் அஸ்தமன காலத்திலையும் அந்த சமயங்களில் வெளியிடுறார் சூரியன் அப்படிங்கிறதுனால தான் அந்த சமயங்களில் சூரியனை பார்க்கப்படாது அப்படின்னு நம்முடைய சாஸ்திரம் சொல்கிறது வண்ணவு பிரதமதிஹ்வாசு நதீனாம் பிரதமோதகே அப்படின்னு நதிகளுட் நதிகளில் முத முதல்ல ஜலம் வர்ற பொழுது நுறையோடு வரும் அந்த ஜலம் அந்த தோஷத்தோடு வரும் அதையினால்தான் நதி ரசஸ்வலான்னு பஞ்சாங்கங்களில் போட்டிருப்பான் தட்சிணாயணம் பிறக்க பிறந்து ந நதி ரசஸ்வலான்னு மூன்று நாளைக்கு அந்த மூன்று நாளில் நதிகளில் ஸ்நானம் பண்ணப்படாது அப்படின்னு நம்முடைய சாஸ்திரம் சொல்கிறது அந்த மூன்று நாள் விழுப்பு நதிக்கு அதான் அந்த நுறையோடு வரும் முத முதல்ல ஜலம் வந்து வர்ற பொழுது அந்த சமயங்களில் நதியில் ஸ்தானம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது லௌக்கிகமாகவும் அது நன்னார் சாஸ்திரம் சொல்கிறதுங்கிறது ஒன்றும் அந்த முத முதல்ல ஜலம் வர்ற பொழுது அழுக்குகள்லாம் தள்ளிண்டு வரும் அது அந்த சமயங்களில் போய் நாம் குளித்தா நம்ம உடம்புல அந்த அழுக்கு ஒட்டிக்கும் நோய் கிருமிகள் ஒட்டிக்கும் உடம்பில் அதனால் நுரையோடு வரக்கூடிய ஜலத்தை அந்த மூணு நாளைக்கு அப்புறம் சுத்தமாக ஜலம் வரும் அப்படியே நதியில் கொண்டு போய் விட்டுட்டார் இந்திரன்னு இந்த சரித்திரம் பூர்த்தி ஆறுது பிரம்மாண்ட புராணத்தில் அப்படி அந்த அந்த சமயங்களில் நதிகளில் போய் ஸ்நானம் பண்ணக்கூடாது அந்த மூணு நாளில் நதி ரஜஸ்வலா தினம்னு அதே சூரியன் உதய அஸ்தமன காலங்களில் சூரியன் என்ன பண்ணுறாருனா அந்த மலையில் கொண்டு போய் போடுறார் அந்த தோஷத்தின்னு அதான் மேலே ஆலயங்கள் இல்லாத மலைகளில் ஏறப்படாது அப்படின்னு நம்முடைய சாஸ்திரம் சொல்கிறேன் அனாவசியமாக ஒரு பெரிய மலை இருக்குது அப்படின்னா அந்த மலை ஏறுறதுங்கிறத நம்ம சாஸ்திரம் ஒத்துக்கலை ஏறப்படாது ஏறுனா விழுப்பு மேலே கோவில்கள் இருக்குதுன்னா மகரிஷிகள் அங்கே போய் பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்கன்னா அதை சுத்தி பண்ணி வைக்கிறான் அது மாதிரி க்ஷேத்திரங்களுக்கு போகலாம் வெறும்னா ஒரு பெரிய மலை இருக்குது அப்படின்னா அந்த மலைபெயலில் போய் இருக்கிறது நில மேலே போய் வாழறதுன்னு வாழப்படாது க்ஷேத்திரம் இல்லாத மலைகளில் ஏறப்படாது அப்படின்னு நம்முடைய சாஸ்திரம் சொல்கிறது அப்படி கொண்டு போய் கொடுத்தார் இந்திரன்னு அந்த சரித்திரம் பூர்த்தியாகிறது அப்படி ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பகிஷ்டா நியமங்கிறது ரொம்ப கடுமையாக நம்முடைய வேதம் சொல்கிறது போல் நமக்கு தெரியும் ஆனால் கடுமையில்லை நம்மளுக்கு ரொம்ப ஒரு நம்ம மேலே ரொம்ப பிரியத்தோடு காட்டுறது வேதம் நமக்கு இப்படி பண்ணினா இப்படி வந்துடும் இப்படி பண்ணினா இப்படி வந்துடும் அப்படின்னா கடுமையாக சொல்கிற மாதிரி இருக்கே அப்படின்னா கடுமை இல்லை அது இப்படி பண்ணப்படாது அப்படிங்கிறத நமக்கு அழகாக வேதம் நமக்கு வலியுறுத்தி காண்பிக்கிறது இதை நாம் கட்டாயம் மனசில் வச்சுக்கணும் இது அத்தனை ஸ்திரீகளும் கடைபிடிச்சா அடுத்த தலைமுறை ஆரோக்கியமான தலைமுறையை நாம் ஏற்படுத்துறதுங்கிறது அமையும்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்